அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து ஒரு செயலை செய்யாமல் இருக்கும்போது மீனை பிடிக்க எண்ணும் கொக்கு சோர்ந்து இருப்பது போல் காலம் வரும் வரை அடங்கியிருப்பாயாக ஆனால் செயல் செய்யும் நேரம் வந்தவுடன் கொக்கு மீனை கவ்வி பிடிப்பது போல செயலை முயன்று செய்து முடிப்பாயாக கூம்பும் பருவத்து கொக்கொக்க சீர்த்த இடத்து மற்றதன் குத்தொக்க என்பதை நம் பிரித்து புரிந்து கொள்ளலாம் கொக்கு எவ்வாறு அசையாது காத்திருந்து மீன் வந்த அந்த நேரத்தில் சரையலன பாய்ந்து பிடிக்கிறதோ அதுபோல ஒரு வினையை செய்ய ஆரம்பிக்கும் காலம் வரை காத்திருந்து சந்தர்ப்பம் அந்த சமயத்திலேயே நழுவவிடாமல் முயற்சி குன்றாமல் வினையை செய்து முடிக்க வேண்டும் கொக்கு அரசனுக்கு தொழில் உவமை ஆகையால் கொக்கு மீன் வரும் சமயத்தையும் இடத்தையும் நழுவவிடாது இருக பிடிப்பது போல அரசனும் வெற்றி வரும் சமயத்தையும் இடத்தையும் விடாமல் உள்ளத்தில் அதே கருத்தாக அமைதியாக காத்திருக்க வேண்டும் என்பதாம் உதாரணம் வாயிலாக பொறுமையும் செயல்பாடும் உபதேசிக்கப்பட்டன மூதுரையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்ற வரிகளும் இதனை நமக்கு நன்கு உணர்த்தும் கொக்கு போல நேரத்தையும் இடத்தையும் தன்னுடைய ஆற்றலையும் கருத்தில் கொண்டு செய்தால் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கலாம் என்று சாணக்கிய நீதி ஆறாவது அத்தியாயம் பதினேழாவது ஸ்லோகம் சொல்லுகிறது முதுமொழி காஞ்சியில் ஒரு செயலை செய்வதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து அப்போது முயலாதவனுடைய செயலானது முற்று பெறுவது இல்லை காலமறிந்து செயலை செய்ய வேண்டும் என்று உபதேசித்திருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் கூம்பும் பருவத்து செயல் புரியாத காலத்தில் கொக்கொக்க மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல இருக்க வேண்டும் மற்றும் சீர்த்த செயல்புரிய தருணம் அமைந்தபோது அதன் குத்தொக்க கொக்கு மீனை குத்தி விடுவது போல தவறாது செயல் புரிந்துவிட வேண்டும் செயல்புரியாத காலத்தில் மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு போல இருக்க வேண்டும் செயல்புரிய தருணம் அமைந்தபோது கொக்கு மீனை குத்தி விடுவது போல தவறாது செயல் விட வேண்டும் என்பது பொழிப்புரை கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து